வணக்கம் நேயர்களே நற்றினியின் சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஆங்கிலேயர்கள் கொழும்பு நகரை டச்சுக்காரர்களிடமிருந்து கைப்பற்றினர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் பிராந்தியத்தில் இனத்தவரால் ஊற்றர்கள் எனப்படும் பிரிட்டன் குடியேறிகள் முன்னூறு பேர் வரை பெண்கள் குழந்தைகள் உட்பட முன்னூறு பேர் வரை படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு லித்துவேனியா இருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வாலேஸ் கரோதெர்ஸ் என்பவர் நைலானுக்கான காப்புரிமத்தை அமெரிக்காவில் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எண்பது ஆண்டுகளாக பிரிட்டிஷ்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 இரண்டு ஆயிரத்தி ஆண்டு கியோட்டோ உடன்பாடு நடைமுறைக்கு வந்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இதே நாளில் யுரேனஸ் கோலின் ஐந்தாவது சந்திரனான மிராண்டா எனும் துணைக்கோள் மக்டொனால்டு வானாய்வகத்தின் ஜெரார்டு பி கைப்பர் எனும் ஹாலந்து நாட்டு வானவியலாளரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு எக்ஸ்பிளோரர் ஒன்பது விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மு நவரத்ன பாக் நீரிணையை நீந்தி கடந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தெலிவத்தை ஜோசப் ஈழத்தை எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிம் ஜோங் இல் வடகொரிய தலைவர் ஆயிரத்தி ஆண்டு வாசிம் ஜாஃபர் இந்திய கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஆறுநூத்தி ஆண்டு தத்துவ போதக சுவாமிகள் கத்தோலிக்க குரு இவர் தமிழ்நாட்டில் சமய பணியாற்றியவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வி ராமலிங்கம் ஈழத்து புலவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தாதா சாஹிப் பால்கே இந்திய திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டி கே சிதம்பரநாத முதலியார் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி ஆண்டு விஜயகுமார் தொங்கர் சிங்கள திரைப்பட நடிகர் மற்றும் அரசியல்வாதி ஆயிரத்தி ஆண்டு கெய்த் ஹாரிங் அமெரிக்க ஓவியர் இந்நாளின் சிறப்புகள் லித்துவேனியா விடுதலை நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே